வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்காவது செய்தி சேவை ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் பனிரெண்டாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் கடலூரில் அமெரிக்கன் படைப்புழுவால் பாதிக்கப்பட்ட மக்காச்சோள மேகதாட்டு அணை தொடர்பாக கர்நாடக அரசு சமர்பிடித்த விரிவான திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் அரசு பள்ளிகளில் உபரியாக உள்ள இடைநிலை ஆசிரியர்களை அரசு புதிதாக தொடங்கியுள்ள எல்கேஜி யுகேஜி வகுப்புகளுக்கு பணி அமர்த்துவது தொடர்பான அரசாணை ஜனவரி முப்பது வரை நடைமுறைப்படுத்தப்படாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தரப்பில் உறுதி தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளி ஆசிரியர்கள் இன்று குடியரசு தினத்தை முன்னிட்டு அனைவரும் பள்ளிக்கு வர முடிவெடுத்துள்ளனர் பணிக்கு வராத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது அரசின் வேலை எங்களது வேலை அல்ல என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் நீர்ப்பிடிப்பு பகுதியில் மழை இல்லாததால் மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருகிறது தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப துறையில் நிரப்பப்பட உள்ள அறுபது உதவி சிஸ்டம் பொறியாளர் மற்றும் உதவி சிஸ்டம் ஆய்வாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது பிப்ரவரி இரண்டாவது வாரம் வரை தமிழகத்தில் பணி தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் சுற்றுலா கழகம் சார்பாக ரயில்களில் ஸ்பைப்பிங் மிஷின்கள் மூலம் விற்பனை தொடங்கப்பட உள்ளது கேரளாவில் தேசிய விருது பெற்ற சினிமா இயக்குநர் பிரியானந்தம் மீது மாட்டுச்சாணம் வீசிய இந்து அமைப்பைச் சேர்ந்த தொண்டர்களை காவல்துறையினர் தேடி தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே பணப்பட்டுவாடாவை தடுக்க அதிரடி சோதனை நடந்து வருகிறது தலைமை தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதற்கு அரசு நிதி பற்றாக்குறையே காரணம் என்று தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஒராண்டில் ஐம்பது லட்சம் நிறுவனங்கள் வர்த்தகத்திற்காக வாட்ஸ்அப் சேவையை பயன்படுத்தி உள்ளன என்று வாட்ஸ்அப் நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது அமெரிக்காவில் உள்ள தூதரகத்தை மூலம் அதிபர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அமெரிக்காவில் துப்பாக்கி சண்டை காரணமாக நான்கு பேர் பலியாகியுள்ளனர் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகியோருக்கு இடையேயான சந்திப்பு அடுத்த மாதம் நிகழலாம் வெள்ளை மாளிகை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு நிர்வாக முடக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளது வரலாறு காணாத வகையில் ஆஸ்திரேலியாவில் வெப்ப காற்று தாக்குதல் காரணமாக நாற்பத்தி நான்கு பேர் தீவிர சிகிச்சையில் ஈடுபட்டுள்ளனர் இந்தோனேஷியாவின் தென்சுலாவேசியாவில் உள்ள அணைக்கட்டை மீறி கரைபுரண்டோடிய ஆற்று குறைந்தது முப்பது பேர் இறந்துள்ளனர் வணிகச் செய்திகள் இண்டிகோ விமான நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக ருணோ ஜாய் நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்து வரவிருக்கும் அரசுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கம்தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என ரிசர்வ் வங்கி முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் கருத்து தெரிவித்துள்ளார் சென்னையில் பெட்ரோல் விலையில் நான்காவது நாளாக மாற்றமில்லை டீசல் விலை மூன்று நாட்களுக்கு பிறகு பத்து காசுகள் அதிகரித்துள்ளது நடப்பு ரபி பருவத்தில் கோதுமை உற்பத்தி நூறு பில்லியன் ரன்களை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது கேட்க என்ற இணைய வருங்கள் விளையாட்டுச் செய்திகள் கிங்ஸ் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் செயின்ட் பீட்ஸ் மதுரை லீ சேத்லியர் அணிகள் வெற்றியடைந்துள்ளன ஸ்பெயினின் கோபாட்டேல் ரே டின்னர் கார்பந்து போட்டியில் செவியாவுக்கு எதிரான காலிறுதி முதல் ஆட்டத்தில் பார்சிலோனா அதிர்ச்சி தோல்வி அடைந்துள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் பாகிஸ்தான் சென்ற கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட இருக்கிறது வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணி இந்தியா ஏ இங்கிலாந்து லயன்ஸ் இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது இங்கிலாந்து லயன்ஸை இந்தியா ஏ நூற்றி ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சேதிகள் திரைச்ிகள் நடிக்கும் நடிக்கும்ன் படத்தின் வெளியாகியுள்ளது ஜோர் படத்தை தொடர்ந்து ராஜு முருகன் இயக்கத்தில் அடுத்ததாக இருக்கும் படம் ஜிப்சி சூர்யா நடிப்பில் வெளியீட்டுக்கு தயாராகி வரும் படம் எஞ்சி கே செல்வராகவன் இயக்கியுள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து இறுதி கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்